வணக்கம் நற்றினையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரிலிருந்து சாமி கடவுளை பார்த்து அந்த பூசாரி கேட்ட முதல் கேள்வி முதல்ல வந்த பக்தன் ரொம்ப நல்லவன் அவன் நம்ம கோயில் வளர்ச்சிக்காக 500 ரூபாய உண்டியல்ல போட்டான் அடுத்து வந்தவன் இருக்கானே அவன் ஒரு மகா கஞ்சன் ஒரே ஒரு ரூபாயை மட்டும்தான் உண்டியல்ல போட்டிருக்கான் ஆனா நீங்க முதலாவது உள்ளவன் பணத்தை பறித்து இவனுக்கு கொடுத்துட்டீங்க இது அநியாயந்தானே அப்படின்னு சொல்லி கேட்டான் அதற்கு கடவுள் கொஞ்சம் கூட புன்னகை மாறாமல் ஐநூறு ரூபாய் உண்டியலில் போட்டா அவன் ரொம்ப நல்லவனா அவன் ரொம்ப மோசமானவன் கந்து வட்டி மூலம்தான் அவன் பணம் சம்பாதிக்கிறான் அவன் கோயிலில் தவறப்பட்ட பணம் அவன் பாவ ரொம்ப ரொம்ப சின்ன தொகை தான் ஆனால் ரெண்டாவது ரொம்ப ரொம்ப நல்லவன் அவனுக்கு இப்போ பணமும் நகையும் ரொம்ப தேவைப்படுது அதனால தான் முதலாவது பக்தனுடைய மதிய நான் மறக்க செஞ்சு அந்த பணத்தை ரெண்டாவது பக்தனுக்கு கிடைக்கச் செஞ்சேன் முதலாவது உள்ளவன் பணத்தை இழந்ததுனால அவனது கர்மவினை கொஞ்சமாவது குறையட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நியதியில்தான் நான் அவ்வாறு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே பூசாரி அது சரி அந்த மாலுமி என்ன பாவம் செஞ்சான் அவருக்கு ஏன் இவ்வளவு உதை கொடுத்து அவன் பட்ட அடியை பார்க்கும்போது இன்று அவன் கப்பலுக்கு போயிருக்க ஏதாவது மருத்துவமனையில தான் சேர்ந்திருப்பான் முதல் ரெண்டு பேருக்கு நீ செஞ்சதுல ஏதோ நியதி இருக்குது இது ரொம்ப ரொம்ப அநியாயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாரு பூசாரி உடனே கடவுள் அந்த மாலுமி என்னிடம் என்ன கூறினான் ஞாபகம் இருக்கா நான் இன்னைக்கு கப்பலுக்கு பணிநிமித்தமாக போக போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அவனுக்கு தெரியாது ஏன் உனக்கும் கூட தெரியாது இன்னும் ரெண்டு நாளில் பெரிய புயல் ஒன்று வரப்போகுது அந்த புயல்ல சிக்கி நடுக்கடல்ல அவன் சங்கடப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அவனுக்கு இங்கு அடிகிடக்க செஞ்சு அவனது பயணத்தை நான் முடக்கி போட்டிருக்கேன் நான் செய்யற எல்லாத்துக்கும் வலுவான ஒரு காரணம் இருக்கும் அதுதான் உங்க தலையில விதின்னு எழுதப்பட்டிருக்கு கடவுள் இவ்வாறு கூறியதும் பூசாரி அப்படியே வாயடைச்சு போனாரு ஆமாங்க அவனின்றி அணுவும் அசையாது இங்கு நடப்பதெல்லாம் ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காகத்தான் எனவே நமக்கு நடப்பது சந்தோஷமான அல்லது கஷ்டமான அனுபவமாக இருக்கலாம் ஆனால் அது எல்லாமே நன்மைக்காகத்தான் என்று நாம் எடுத்துக்கொள்வோமா எவ்ரி திங் இஸ் ஹாப்பன்டு பார் எ ரீசன்